ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் பவிஷோத்தரபுராணம் விரட்சங்களுடைய தேவையையும் விரட்சங்களிலே தேவதைகளே பூஜிக்க வேண்டியதான முறையையும் நமக்கு விரிவாக ஒரு சரித்திரம் மூலமாக காண்பிக்கிறது அப்படி பார்வதி அரசமரத்தில் அத்தனை தேவதைகளையும் பூஜிக்கலாம் நீங்கள் எந்த ஹோமம் செய்தாலும் அரச மரத்திலிருந்து கடைஞ்சி எடுத்த அக்னியை வச்சுட்டு ஹோமம் செய்தால் அது அத்தனை தேவதைகளுக்கும் போய் சேரும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணுற ஆகையினாலே தான் நாம் ஹோமங்கள் செய்கிற பொழுது அரணின்னு ஒரு கட்டை அந்த அரணி கட்டைக்கு சமீகர்பம்னு பெயர் சமீகர்பம்னா அரசமரத்துடைய வேருக்கு சமீகர்பம்னு பெயர் யோ அஸ்வத்தமீகர்பகா அப்படின்னு வேதம் சொல்கிறது அரசமரத்திற்கு சமீகர்பம்னு பெயர் அந்த வேரை எடுத்து காய வச்சு அதை கொஞ்சம் பதப்படுத்தி அந்த அதிலிருந்து கடைஞ்சி எடுத்து வச்ச அக்னியில் நாம் எந்த ஹோமத்தை செய்தாலும் அந்த அக்னியில் தான் செய்யணும் அந்த அக்னி வைதிகமான கிரியோக்தமான கர்மாக்கள் செய்கிறதுக்கான அக்னி தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு விதமான அக்னியை நமக்கு காண்பிக்கிறது அதில் இதற்கு வைதிக அக்னின்னு பெயர் அரணி அப்படின்னு சொல்லக்கூடியதான அரசமர கட்டையில் இன்னொரு அரசமர கட்டையை வச்சுண்டு கடைஞ்சு எடுத்து வச்ச அக்னிக்கு கிரியா அக்னி அல்லது வைதிக அக்னின்னு பெயர் அந்த அக்னியில்தான் நாம் வேதத்துல சொல்லப்படுற கர்மாக்களுக்கு ஹோமங்கள் அந்த அக்னியில செய்யணும் பாக்கி அக்னிகள்லாம் லௌக்கிகமான அக்னிகள் எந்த அக்னியை வேணா வச்சுட்டு எந்த ஹோமத்தை வேணா செய்யலாம்னு அப்படி செய்ய முடியாது செய்யக்கூடாது அப்படி செய்தால் அது செய்ததாகவே ஆகாதுங்கிறது ஒன்றும் நாம் பட்ட கஷ்டம் பூரா வினப்பிடும் ஆகையினாலே இந்த அரச மரத்திலேருந்து எடுத்து வச்ச அக்னியில்தான் ஹோமம் பண்ணணும்னு பார்வதி சொல்கிறார் அப்படி சொல்லிவிட்டு அரசமரத்தில் நித்தியம் அஸ்வத்வரூபேண பூஜ்யத்தே காங்க்ஷித்தப்பிரதா பிரம்மா விஷ்ணுஸ் ருத்ரஸ்ச்ச சாட்சாத் அஸ்வத்வரூபினா அஸ்வத்வக்ஷத்தில் பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் பரமேஸ்வரனும் எப்பொழுதும் அதில் வாசம் பண்ணுறா அது மாத்திரமில்லை மூலம் சனாத்தனம் பிரம்மா அரசமரத்துடைய வேர் பிரம்மஸ்வரூபம் கர்ப்போக்னிஹி அரசமரத்திற்கு உள்ள கர்ப்பமாக அக்னி இருக்க சமிதோ ரவிஹி அரசமரத்துடைய கிளைகள்ல சூரியன் இருக்க சந்தாம்சி தஸ்ய பர்ணானி அந்த அரசமரத்துடைய இலைகளில் இலைகள் வேதங்கள் வேதங்கள் தான் இலைகளாக மாறியிருக்கு விரக்ஷைவைஷ்ணவகா அதனாலே இந்த விரக்ஷம் அஸ்வத்த விரக்மானது விஷ்ணு ரூபமாகவும் இருக்குது சிவரூபமாகவும் இருக்குது பிரம்மாரூபமாகவும் இருக்குது அப்படிங்கிறதுனாலே தான் மூலத்தோ பிரம்மரூபாய மத்தியத்தோ விஷ்ணு ரூபினே அக்ரத சிவரூபாய விரக்ஷராஜ விரக்ஷராஜ நமோஸ்துதே அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணணும் அந்த அரசமரத்துக்கு அடியிலே பிரம்மாவும் மத்தியத்திலே விஷ்ணுவும் மேல பரமேஸ்வரனுமாக அதில் சாக்ஷாஸ்கரிச்சிருக்கா அப்படி நினச்சி நமஸ்காரம் பண்ணணும் யார் இந்த அமாசோமவார விரதம் விடப்பட்டு செய்யப்படாமல் போயிருக்கோ அவர்கள் லக்ஷ அஸ்வத்த பிரதட்சிணம் பண்ணணும் ஒன்றும் அமாசோமார விரதம் பண்ணணும் அது பண்ணலன்னா லக்ஷ அஸ்வத்த பிரதக்ஷிணம்னு இருக்கு சனிக்கிழமை திங்கட்கிழமை இந்த இரண்டு வாரங்களில் தான் அஸ்வத்த பிரதக்ஷிணம் பண்ணலாம் அஸ்வத்த மரத்தை அரச மரத்தை சுற்றி வர்றதுங்கிறது இந்த இரண்டு வாரங்கள் தான் அமாவாசையோடு சேர்ந்த திங்கட்கிழமையாக இருந்தால் பிரதக்ஷம் பண்ணணும் சனிக்கிழமையில் பிரதக்ஷம் பண்ணலாம் சனிக்கிழமை அன்னைக்கு காலம்பரம் சீக்கிரம் எழுந்து ஸ்நான சந்தையை முடிச்சுட்டும் சங்கவ காலத்திற்கு உள்ளே பண்ணிடணும் காலம்பரை சீக்கிரம் போய் பூஜை பண்ணி அஸ்வத்தத்தை பூஜை பண்ணி லட்சம் தடவை பிரதட்சிணம் பண்ணணும் லக்ஷம் பிரதட்சிம் பண்ணி நமஸ்காரம் பண்ணினால் அத்தனை தேவதைகளுடைய சாபம் தேவதாசாபம் தேவதா பிரகோபம் பித்திருபம் பித்திருக்கோபம் எதுவாக இருந்தாலும் தீர்ந்து போயிடும் எந்த வியதியாக இருந்தாலும் சரியாக போயிடும் அன்யே நானாவித ரோகா விரணரோக்தினாசா குறியத் அஸ்வத் சேவனம் இப்படி எல்லா விதமான வியாதிகளும் போக்கக்கூடிய வியாதிகளையும் போக்கக்கூடியது அஸ்வத்த முதலான விரக்ஷங்கள் ஆகையினாலே எந்த விரக்ஷமாக இருந்தாலும் அந்த விரக்ஷத்தை தேவதா ரூபமாக பார்க்கணும் அந்த மரத்தில் தேவதைகள் வாசம் பண்ணுறான்னு பார்க்கணும் மரத்தை காலால் தொடக்கூடாது காலால் உதைக்கக்கூடாது நாம் போயிட்டு பொழுது குறுக்க மரமோ செடியோ சமித்தோ இருந்தால் அதை மெதிச்சுண்டு போகக்கூடாது அதை தாண்டி போகணும் அனாவசியமாக எந்த மரத்தையும் வெட்டக்கூடாது பட்டையை சீவ கூடாது பட்டை சீவறத்துக்கெல்லாம் கூட நாட்கள் சொல்லியிருக்க ஆயுர்வேதத்தில் மருந்து பண்ணுறதுக்கு சில மரங்களுடைய பட்டைகள் தேவைப்படும் வேப்பம் பட்டை இது மாதிரி பட்டைகள்லாம் எடுக்கிறதுக்கு கூட அமாவாசை தினத்துல எடுக்கணும்னு சொல்றது சாஸ்திரம் அமாவாசை தினங்கள்ல அந்த பட்டையை எடுக்கணும் பட்டையை எடுத்து வச்சு காய வச்சு பிறகு கஷாயங்கள் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்தும் அப்படி மருந்துக்காக மரம் செடி கொடிகள் எடுக்கிற பொழுது கூட அமாவாசை எண்ணிக்கை எடுத்தால் தழையும் அதுதான் கிராமங்கள்லேயே ஒரு வழக்கம் உண்டு அமாவா ஒரு மரம் காய்க்கவே இல்லை அப்படின்னா அமாவாசை எண்ணிக்கை அதை லேசாக பட்டை சீவி விடணும் அந்த மேலே இருக்கிற தோலை லேசாக சீவி விட்டால் அது காய்க்க ஆரம்பிச்சிடும் பூக்க ஆரமிச்சிடும் பூக்காத மரங்கள் உண்டு காய்க்காத மரங்கள் இவைகளெல்லாம் அமாவாசை அன்னிக்கு இந்த பட்டையை சீவி விடணும் லேசாக தென்னை மரத்துக்கே செய்கிறது உண்டு தென்னை மரம் காய்ப்பு குறைச்சலாக இருக்குது காய்க்க மாட்டேங்கிறதுனா அமாவாசை அன்னிக்கு மேலே இருக்கிற தோலை லேசாக ஒரு அரை அடிக்கு அந்த தோலை எடுத்துட்ணும் தோலை எடுத்துட்டு அதில் மேலே லேசாக சாணத்தையோ ஏதாவது ஒன்றா மேலே தடவி விட்டுடணும் விட்டுட்டு ஜலம் விட்டால் காய்க்க ஆரமிச்சிடும் பூக்க ஆரம்பிச்சிடும் பூச்செடிகள்லாம் பூக்காமல் இருக்கும் அது அமாவாசை அன்னைக்கு இந்த கவாற்று பண்ணுறதுன்னு சாகுபடியிலே பண்ணுறது உண்டு விவசாயத்தில் கவாத்து பண்ணுறது நிறைய கிளை அடர்த்தியாக கிளை வந்ததுன்னா காய்ப்பு குறையும் ஏன்னா சூரியனுடைய வெளிச்சம் நாலு பக்கமும் வெளிச்சம் விழணும் அதற்காக அதிகப்படியாக உள்ள கிளைகளை வெட்டி விடுறது அதற்கு கவாத்து பண்ணுறதுன்னு பேர் அப்படி வெட்டி விட்டு சூரியனுடைய வெளிச்சம் நல்லா விழராப்பில் செய்யணும் இதையெல்லாம் அமாவாசை தினத்துல செய்தால் காய்ப்பு நிறையா வரும் அந்த மரம் பட்டு போகாது நிறைய பூக்கும் நிறைய காய்க்கும் இப்படி எல்லாம் காரணம் இல்லாமல் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லலை அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும் அப்படி இந்த மரங்களுடைய அவசியம் மரங்களுடைய தேவை அதை நமக்கு பவிஷ்யோத்தர புராணம் இந்த சரித்திரம் மூலமாக காண்பிக்கிறது அப்படி அத்தனை விரட்சங்களையுமே அத்தனை மரங்களையுமே தேவதைகளாக நாம் பார்க்கணும் இதை மனசில் வச்சுன்னு தான் நம் முன்னோர்கள் ஒவ்வொரு கோவில்கள்லேயும் ஸ்தலவக்ஷம்னு வச்சுருக்கேன் ஒவ்வொரு கோவில்கள்லேயும் ஒரு மரத்தை வச்சு அந்த மரத்தையும் சேர்த்து ஆராதிக்கிறது அப்படின்னு கொண்டு வந்திருக்கேன் அப்படி ஸ்தலவங்கள் மூலமாக உள்ள அத்தனை விரட்சங்களையும் நாம் எதையும் அலட்சியப்படுத்தக்கூடாது அதே நமக்கு மருந்துக்கு தேவையான மரங்கள் நமக்கு தேவையான மரங்களை வளர்க்கணும் தேவையில்லாத அலங்காரத்திற்குன்னு வளர்க்கறதுக்குன்னு நிறையா மரங்கள் செடிகள் வந்துடுச்சு ஒரு ரூபா கூட பிரயோஜனம் இல்லாத கொடிகள் செடிகள் இருக்கு அது கொத்து கொத்து கொத்து கொத்தா அதிலிருந்து கிளைகள் வரும் ஆனால் ஒன்றும் பிரயோஜனப்படாது அப்படி இருக்கக்கூடிய செடிகள் விற்கக்கூடாது அது ஏதோ நடுவில் சில ஏதோ ரசாயன மாற்றங்கள்னாலே உருவானது அவைகள்லாம் பிராச்சீனமாக நம் முன்னோர்கள் நமக்கு காண்பிச்சது துளசி பில்வம் அரசு அத்தி இது மாதிரி மரங்களை தான் நமக்கு காண்பிச்சுருக்கா வேப்ப மரம் இவைகளெல்லாம் நாம் நிறையா வைக்கணும் தேவையில்லாத செடிகளை நம் மாற்ற சுற்றி வைக்கக்கூடாது அது நல்லதும் இல்லை நமக்கு அனாரோக்கியம் அது ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போகும் இது மாதிரி மரங்களை நாம் நிறையா வளர்க்கணும் அவைகளை தேவதைகளாக பார்க்கறது அப்படின்னு நாம் வழக்கத்திற்கு கொண்டு வரணும் நம் குழந்தைகளுக்கும் இதை சொல்லி கொடுக்கணும் தினமும் ஒரு டம்ளார் ஜலமாவது செடிகளுக்கு விடுறதுக்கு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு இந்த சரித்திரம் நமக்கு காண்பிக்கிறது மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்